யாத்ராகமம் 21-6 ஆறு 21-6 அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் அவன் காதை கம்பியினாலே குத்த பின்பு அவன் இன்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் இங்க ஒரு அடிமையை வாங்கினால் ஒரு அடிமையை பிடித்தால் ஒரு அடிமை கிடைத்தால் என்ன செய்யணும்னு அங்க சொல்லிருக்க அவன் எஜமான் அவன் என்ன செய்யலான் நியாயாதிபதியில் கொண்டு போகலான் கதவின் அருகே இல்லப்பட்ட கதவின் நிலை அருகே கொண்டு சேர பண்ணி அவன் காதை கம்பினால் குத்த கடவுன் இன்னைக்கு குத்துதலை குறித்து நான் சொல்றேன் குத்துதல் காது குத்தப்பட்டுடுச்சுன்னா அவன் யாரு கடைசி வரைக்கும் அவன் யார்த்து சேவிக்கணும் அந்த யஜமான்ட அடிமை போல இருக்கணும் நம்ம காது குத்துறது இல்லை நாம எந்த காரியத்துக்கு யாரும் இல்ல அடிமைகள் சிபிஎம் பெண்தோஸ்ல ஆவிக்குரிய ஜீவி வந்துட்டு பின்பு நம்ம இந்த காது குத்துற வேலையில் இல்லை நமக்கு ஏன்னா வந்து அடிமைகள் அல்ல நாம் சியாதீனர்கள் அப்போ ஒரு எஜமானு சொன்னா அந்த யஜமானுடைய குமாரன் அந்த எஜமானுடைய மனைவி அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாரு காது நிசையாது குத்தி இருக்காது அப்படி குத்திட்ட அவன் யாரு அவன் யாருக்கோ ஒருத்தனுக்கு அடிமை ஒருத்திக்கு அடிமை அவன் அப்ப நாம அடிமைகளாக இருக்கக்கூடாது இங்க உள்ள அடிமைத்தனம் என்ன முதலாவது இந்த காது குத்தப்பட்டது காது குத்தப்பட்டது பிசாசு ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுடைய செவியை தான் கண்ட்ரோல் பண்றான் முதலாவது உன்னுடைய காதை கண்ட்ரோல் பண்றான் பல காரியங்களை கேட்பது நீ சும்மா இருந்தா கூட எங்கேயோ கேட்ட குரல் வரும் சினிமா பாட்டு வரும் ஏசுறது கேட்கும் சிரிக்கிறது கேட்கும் உன்னை பற்றி பேசுறது கேட்கும் நல்லது பேசுறதும் கேட்கும் கெட்டது பேசுறதும் சத்தம் கேட்கும் தொழிற்சாலையின் சத்தம் கேட்கும் அவங்களுக்கு உன் காதில் அடிமைத்தனம் இருக்கிறதா ஆனால் வேதம் சொல்லுகிறது என் ஆடுகள் என் ஆடுகள் சினிமா சத்தத்தை கேட்பதில்லை டிவி சத்தத்தை கேட்பதில்லை என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் அவைகள் என் சத்தத்துக்கு செவி அந்யிருக்கா இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் அந்த ஆடுகளுக்கு அது அடிமை அல்ல அடிமைக்கு தான் எது கேட்கும் எல்லா சத்தமும் கேக்கும் அந்த பாட்டு வந்த உடனே கை கால எல்லாம் ஆடும் வாயு முன்னு முனுக்கும் சோத்திரம் திருப்பி சோத்திரம் சோத்ரட்சி தப்பா பாட்டம் சொல்லுவோம் எல்லா கதையும் கேட்கும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம் அது கேட்கறதுக்கு ஏதாவது இன்னும் மெல்ல பேசுகிற கொஞ்சம் சத்தமாக பேசுகிற எனக்கு நல்லா கேட்க மாட்டேக்கு அப்படிமா மற்ற சத்தங்கள் வந்து நமக்கு ரொம்ப நீ அடிமைத்தனத்தில் இருந்தால் உனக்கு எல்லா சத்தமும் கேட்கும் குப்பையெல்லாம் கேட்கும் ஆனால் நீ கத்தருக்குள்ளே இருந்தீன்னா நீ எஜமானனாக இருந்தால் உனக்கு அந்த காது அடிமையாக இருக்கும் உங்கள் சரீரங்களை உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக உன்னுடைய அவயம் காது வந்து உன்னுடைய அவயம் உடைய சரீரத்தில் ஒரு பாட்டு அதை நீதிக்கு தான் நீ அடிமையா கொடுக்கணும் ரோமர் நாலாம் நீங்கள் உங்களை அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கடாமல் உங்களை மறைத்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களுக்கு ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்கு சண்டை போட்டுரும் நம்ம காதுல வந்த அது காதோட நின்னுட்டா பரவாயில்ல அது உள்ள போய் எங்க வருதுக்குள்ள போய் குழப்பி அது என்ன எப்படி பேசலாம் என்ன அந்த வார்த்தை கேட்டுருச்சு பாத்தீங்களா நீ கேட்க வேண்டிய சத்தம் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பிசாசு பேசுறது உனக்கு யார் பேசுறதா கேட்கணும் தேவன் பேசுறது உன் காதை நீ அடிமித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது இருக்கிற குப்பெல்லாம் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே கேட்காதே அப்படி நீ கவனிப்பாயால் கேட்பா யானால் உன் வேலைக்கார உன்னை ஏசுறதை கூட என்ன செய்ய வேண்டியிருக்கும் நீ கேட்க வேண்டியிருக்கும் பாசிங்க நீதிமொழிகள் சொல்லப்படும் என்ன செய்யணும் அடிமை இருந்தால் உன் காது அடிமை ஆகாது ஒருத்தன் ரோட்ல போறான் ஒரு பெண்ணு ரோட்ல போறா அப்படின்னா புருஷனும் மனைவியும் காது குத்திருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் இவங்க ரெண்டு வருமே யாரு ரெண்டு வருமே அடிமைகள் அந்த குடும்ப பிள்ளைகள்லாம் போது அதுவும் காது குத்திட்டு போகுது அப்படின்னா அதுவும் என்னது அடிமை அப்ப நம்ம ஜீவியத்தில் இந்த காது குத்தப்படுதல் என்பது நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய செவி அடிமைத்தனத்தில் போறது அதனால தானே பாருங்க பாம்பு காதுமாங்க ஒரு சிலருக்கு அப்படியே இவங்க பேசுறதுக்குள்ளே இவன் கேட்டுருவான் அப்படின்னு சொல்லுவான் ஏய் நீ என்னை பற்றி தான் பேசுனேன் ஒட்டு கேட்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க உங்கள் காதில் வேண்டாம் ஒரு சிலரெல்லாம் வந்து சொல்லுவாங்க நான் ஒன்று சொல்லட்டுமான்னு நீ சொல்லிடணும் ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஒன்போதும் சொல்ல வேண்டாம் ஒரு சிலருக்கு அப்படி இல்லை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டானா ஏய் சொல்லு சொல்லு சொல்லு பின்னாலேயே போயிடுவான் என்ன விஷயம் சொல்லு என்ன சொல்லு நீ சொல்லு சும்மா சொல்லு நான் யாரையும் சொல்ல மாட்டேன் அவனை எல்லாத்தையும் கறந்துருவ செவி ஜெயிச்சிருக்கா தோத்துருக்கா அடிமைத்தனத்தின் செவியா உன் காது குத்தப்பட்டிருக்கிறதா உன் காது குத்தப்பட்டிருக்கு சொன்னா நீ அடிமை உன் செவி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற செவியில விருத்த சேதனம் பண்ணணும்னு வேதனை சொல்லுகிறாரு செவில விருத்த சேதனம் பண்ணாதான் செவியில ஒரு பிரதிஷ்ட காதுல ஒரு பிரதிஷ்ட அந்நிய சத்தத்தை நான் செய்ய கேட்க மாட்டேன் தெய்வ சத்தத்தை மட்டும்தான் கேப்பேன் அப்போ சிலர் ஏழா கிருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் ஏழு ஐம்பத்தி வணங்கா கழுத்துள்ளவர்களேத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசு தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் செவியில விருத்த சேதனம் இல்லாதவன் செவியில விருத்த சேதனம் இருக்கணும் செவி ஜெயிச்சிருக்கணும் அடிமைத்தனம் அதாவது எந்த ஒரு காரியம் ஆனாலும் உள்ளத்துல மனதுல போகணும் அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு பகுதி எதே செவிதான் செவி ஒருத்தடிமட்ட ஒருத்திரிச்சு கண்ட்ரோல் இருக்கு உனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதை விட்டு விட்டு அவன் பேச தொடங்குறதுனாலேயே இப்படித்தான் பேசியிருப்பான் தூரத்தில் என்னைய பார்த்த உடனே என்னவோ பேசினாங்க என்னவோ சிரிச்சாங்க ஏதோ நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவன் வச்சு இவனே ஒரு புது ஃபார்ம் பண்ணிடுவான் இப்பெல்லாம் பேசினாங்க செவி குத்தப்படணும் குத்தப்பட்டுச்சுன்னா நீ அடிமை காது குத்தப்பட்டிருந்தால் நீ அடிமை உன்னுடைய செவியில உனக்கு ஒரு ஜெயம் வேணும் என் நாடுகள் சத்தத்துக்கு செவி அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கு அவசனம் யோவான் அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிற போகாதா ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அன்னியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் பாருங்க பீச் பீச் பீச்சுகளுக்கு போனீங்கன்னா இந்த ஜிகு பீச் அதுலாம் போனீங்க இல்லை மெர்னா பீச்சில்லாம் போனீங்கன்னா குதிரையில ஏற்றிட்டு போவாங்க ஒரு லிமிட்டுக்கு பிறகு விட்டுருவான் குதிரையோட ஒன்னையும் விட்டுருவான் நம்ம சரி நம்ம தான் காசு கொடுத்துருக்கோமே அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் போனீங்கன்னா இவன் இங்கேருந்து ஒரு விஷயம் அடிப்பான் ஒரு சவுண்டு அதுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சிருக்கான் அடிச்ச ஒன்னே அவன் குதிரை என்ன செய்வான் நீங்க பார்த்துருக்கீங்களா நானும் யோசிச்சு பார்த்தேன் ஜிஹு பீச்சில் என்னடா இதுவாட்டுக்கு போகுது இவனை ஏற்றி விட்டுட்டான் இவன் அப்போ இஷ்டத்துக்கு சுத்திட்டு வரலாம்ல பத்து ரூபா கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டான் என்ன பண்ணுவான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு போனவொடனே இவன் அடிச்சான் பாருங்க ஒரு விசையில அது நூறு நூத்தம்பது குதிரை போயிட்டு இருக்கு அவன் அவன் குதிரையை அனுப்பி விட்டுருந்தான் அடிச்சு இந்த குதிரை வந்து அந்த ஸ்பாட் வந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இவன் அடிச்சுட்டான் அந்த குதிரை அதுலயே தானே அவன் ட்ரைனிங்லான இருக்கு இவன் விட்டுட்டு சும்மா அவனை தூக்கிட்டு எங்க விட்டுருச்சு இங்க வந்து நின்று போமாட்டா அந்த விசில அடிச்ச காலையில கத்திர எழுப்புனா எழுப்பியா உன் காது குத்தப்படாம இருக்கணும் குத்தப்பட்டு அடிமை உனக்கு வேற சத்தம் தான் கேட்கும் கூட்டமும் கிடையாது ஜபமும் கிடையாது ஆபீஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது தூங்குடா இழுத்து தூங்குடா சொல்ற அது வேற சத்தம் உன் காது குத்தப்பட்டு இருக்க கூடாது உன் காது குத்தப்பட்டிருந்தால் நீ அடிமை நீ எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுப்ப பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறது ரொம்ப கரெக்டா கேட்கும் அவன் பேசி பேசி கேன்சரே வந்துருதான் பேசி பேசி என்ன வந்துருது அந்த செவி பறைய போயிருது கேட்டு கெட்டு கெட்டு கெட்டு கேட்டு செவி அறந்துருது அது ஒரு ментал மாதிரி ஆயிடுவான். ஆனா பைபிள் சொல்லுது கேட்கிறதனால் உன் செவிகள் என்ன செய்யறது இல்ல. ஃபில் பண்ணிரதா? அது எவ்வளவு பேசினாலும் குப்ப மாதிரி பாதாள மாதிரி வாங்கிட்டே தான் இருக்கு. நல்ல கதையை சொல்லுங்க. ம். ஏப்பா உன் காது நிரஞ்சிடுச்சுடா அப்படி நினைக்காத சொல்லிருக்கீங்களா? காது வலிக்கின்னு வரை சொல்லுவீங்க. ஆனா என்ன சொல்லுவீங்க? காது நிறையாது. கேட்கிறதனால் அப்படி இருக்க அவசனம். கேட்கிறதனால் ம். ประसंग이 언니 있. செவி நிரப்படுகிறதும் இல்லப்படும் பாதாளமா அவங்களுடைய காது குத்தப்படக்கூடாது நீங்கள் உங்கள் அவயங்களை அடிமையாய் பிசாசுக்கு விட்டுற கூடாது எல்லாவற்றையும் கவனிக்காதீங்க போயிட்டேருங்க உங்களை கூப்பிட்டா திரும்புங்க உங்களை பேசுனா திரும்புங்க உங்களுக்கு ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு மட்டும் கீழ்படுங்க மற்றவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க ராஜா சொல்லிட்டு காணிக்கானது கேட்டுச்சு பேசுறாங்க ஆனா அபிஷேக இருந்துச்சு பாத்தீங்களா அதனால துக்கத்தே என்ன செய்யல ஏற்படுத்தவே இவனா நம்மை ரச்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கொண்டு வராமல் அவனை அசட்டி பண்ணினார்கள் அவனும் காது போல இருந்தான் இது அபிஷேகம் பெற்ற புதுசு காதையே கேட்காது பண்ணுவாங்க சோத்ரம் அப்படின்ட்டு போவேன் என்னப்பா என்ன ஒழியதுக்கா போற அம்மா சொத்துரா ஐயோ போக முடியாத நிக்க முடியாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜெவம் பண்ணுங்க பார்ப்போம் ரொம்ப தெளிவா தம்பா இருப்போம் ஏன்னா அபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த காது கேட்காத போல போய்கிட்டே இருப்போம் என்ன எவன் ஏசினாலும் பரியாசம் பண்ணாலும் என்ன கிண்டல் கேள்வி ஜாலியா போயிட்டே இருப்போம் ஆனால் அபிஷேகம் குறையும் போது அங்கதான் தகராறு அபிஷேகம் குறைஞ்சது தாவிது கோலியத்தை கொண்டுட்டு வந்தான் ஜனங்கள் பாட்டு பாடினாங்க சவுல் கொல் கொ பதினாயிரம் அவளைதான் இவனுக்கு காது ரொம்ப கிளியரா பாம்பு காது கேட்டு ஓஹோ தாவிது கொன்றது பதினாயிரம் ஏ ராஜ்யபரத்தை கொடுத்துட வேண்டிய சிங்காசனத்தை கொடுத்துட வேண்டிய இவனை இனிமே இருக்க விட கூடாது இவனை கொண்டே போட அன்னைக்கு தான் காதுல அந்த சத்தம் கிளியரா விழுந்துச்சு ஒன்னு சம் வேல் பதினெட்டு ஏழு அந்த ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் என்று பாடினார்கள் அபிஷேகம் குறையும் போது உன் காது அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடுகிறதே அபிஷேகம் குறையும் போது உன் காது அடிமைத்தனத்துக்குள்ளே போய் உனக்கு எல்லாம் கேட்குது அது உன் கிசவிக்கு பயங்கர எரிச்சலை உண்டாக்குது கோபத்தை உண்டாக்குது அன்னையில இருந்து ஈட்டியை தூக்கி தான் வருஷம் தாவித பகச்சானம் கட்டாம பகைச்சான கொன்றனும் இவனை கொன்றனும் இவனை விட்டுவே கூடாது மெண்டல் மாதிரி ஆகிடும் ஏன்னா ஒரே வார்த்தை தாவித கொன்ற சவுல் கொன்றது ஆயிரம் தாவி கொன்றது உங்களுக்கு காதில் என்ன சத்தம் கேக்குது ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுற சத்தம் மட்டும் கேட்கட்டும் பிசாசு உங்களை குழப்ப கூடாது அந்நிய சத்தத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது யார் சத்தம் உங்களை கண்டுபிடிக்கணும் அடிமைகளுக்கு கண்டுபிடிக்க முடியாது காது குத்தப்பட்டவனுக்கு யார் சத்தம் கேட்க முடியாது ஆனா ஆபரஹாமுக்கு யார் சத்தம் நினைச்சு முடிந்தது நிதானிக்க முடிந்தது ஆண்டவர் சொல்றாரு பலியிடு அவன் பாட்டு பரவிட்டு போறானே அவனுக்கு தெரியுது அது யாரு சத்தம் இது யாரு சத்தம் உன்னத பாட்டுல சொல்றா இல்லையா இது என் நேசரின் சத்தம் அந்த சத்தம் கேட்ட உடனே எப்படி இருக்கும் இது என் நேசரின் சத்தம் ஆசைங்க உன்னத பாட்டு அஞ்சு ரெண்டா என்ன செய்யணும் செவில நீ அடிமை ஆய் போய் விட கூடாது உன் காதல் நீ ஜெயிக்கணும் கண்ட கதையும் கேட்காதீங்க எல்லா குப்பையும் கேட்டு அது மண்டையில் போய் உட்காந்து உங்களை ஒரு பின் மாற்றக்காரனாக மாற்றிட்டு தான் அந்த சத்தம் வெளியே போவோம் அதனால் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாருங்க உங்களுடைய செவிகளை பிரதிஷ்டை பண்ணுங்க ஒருவனுடைய காதை குத்தினால் அவன் அடிமை காது குத்தப்பட்டுருக்கா நம்ம சொல்லுவான் காது குத்தாதான்னு அப்படின்னா ஏமாத்துன்னு சொல்லுவான் உலகத்தில் ஆனால் வேதத்தின்படி காதுகுத்துதல் என்பது அடிமைத்தனத்தின் அடையாளம் உங்களுடைய செவி அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது ஃபர்ஸ்ட் உங்க காதர்ஸ் விருத்த சேதனை பண்ணுங்க கத்தாவை வீணான சத்தத்தை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் வேண்டாம் வேண்டாத சத்தம் எனக்கு வேண்டாம் அருவறுப்பான கதைகள் வேண்டாம் மாம்சீயமான கதைகள் வேண்டாம் வீணான சத்தங்கள் தெய்வீகத்துக்கு புறம்பான எதுவும் வேண்டாம் தேவசித்தத்துக்கு புறம்பான எதுவும் வேண்டாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னை கேட்க அனுமதி அதிகமாக அதனால்தான் இந்த முனிவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் எங்க ஓடிப்பிட்டானுங்க காடுகள் மலைகளுக்கு போய் தனியாக கிடக்கிறது வேற எந்த சத்தமும் வேண்டாம் அதே இயற்கையில் கிடக்கிறது நம்ம அப்படியல்ல இங்கே இருந்தே பரிசு தாவியில் என்ன செய்யணும் அதை ஜெயிப்பது அதுக்குப் பெருதான் ஜெய ஜீவியங்கிறது அது ஒதுங்கி போகுதல் அவங்க முனிவர்கள் சித்தர்கள் நாம ஒதுங்கி போகிறது அல்ல சன்னியாசிகள் அல்ல நாம் இருந்து என்ன செய்கிறவர்கள் போராட்டத்தை ஜெயிக்கிறவர்கள் உன் காது குத்தப்பட்டிருக்கிறதா அப்படியானால் நீ அடிமை உனக்கு தேவனுடைய சத்தம் கேட்காது அந்நியனுடைய சத்தமும் வீணான சத்தங்களும் பரிசுத்தத்துக்கு மாறான சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவிசுவாசத்தின் சத்தம் அதுதான் அவிசுவாச சத்தம் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்டவள அழுவான் டிஸ்கரேஜ் அந்த பத்து பிரபுக்கள் திரும்பி வந்து ஜனங்கள்கிட்ட தவறான செய்தியை சொன்னவனே அதை கேட்ட போயிட்டு வந்தது பத்து பேர் தான் ஆனால் கேட்டவன் ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் அழுதான் இந்த 10 பேர் பண்ண சேட்ட எப்படி இருக்கு சத்தம் வந்து மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது ஒன்று செவி ரெண்டாகும் என்னாகமோ 25 அஞ்சு எட்டு வயிற்றுல குத்தி போட்டான் இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனிதன் மனிதனும் அந்த ஸ்திரீயும் வயிற்றிலும் ஈட்டி ஒருத்தி போட்டி போட்டா குத்தப்பட்ட வயிற்றில் கூட உங்களுக்கு ஜெயம் இருக்கும் வயிற்றில் ஜெயனா எப்படி போஜனம் சாப்பாட்டை ஜெயிக்கணுங்க புதிய ஜெயிக்கணும் பழைய பாட்டில் ஜங்களை அழிச்சதுக்கு காரணமே போஜன பெரியர்கள் நாங்கள் எகத்தில் இறைச்சி அண்டையில் உட்காந்து வெங்காயத்தை நினைக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு இதே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு அது உண்மைதான் இந்த ஸ்வீட் கடையில் வேலை பார்க்கிற போய் நீங்க சாப்பிட்டேனு கேளுங்க அவன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு என்ன ஆயிடும் இப்போ உங்களையே கொண்டு போய் ஒரு ஸ்வீட் கடையில் வேலைக்கு விடுங்க ஒரு பத்து நாள் திருடி சாப்பிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போன உடனே மூஞ்சு மாதிரி ஆயிடும் ஏன்னா என்ன ஆயிரும் அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு என்ன ஆயிரும் முடிஞ்சு போன கேஸ்டான் அதே போல இந்த ஜனங்களுக்கு மண்ணாவை கொடுத்தா இது திகிட்டிருச்சு அவங்க இப்ப சொல்கிறான் இறைச்சி காடை வெள்ளப்பூண்டு நிலமொன்னு சொல்லிட்டான் கடைசியில் பார்த்தார் ஆண்டு அவர் கொடுத்துட்டு அவங்க ஆத்மாவிலோ இழைப்பை உண்டு பண்ணி வழியிலேயே சாகடிச்சார் வயிற்ற ஜெயிக்கணு ஜெயிச்சிருவீங்களா வயிற்ற ஜெயிக்கிறதுல அதாவது ஒரு சிலர் வீக்கா இருப்பாங்க அது பத்தி பிரச்சனை கிடையாது வீக் இப்ப இந்த சுகரு அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா பத்தி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அந்த டயத்துக்குள்ள தண்ணி குடிக்கணும்னா நான் இல்லை நிச்சயம் அவங்களே உபவாசம் எடுக்கிறாங்க ஆனா ஒரு சிலருக்கு அப்படி இல்ல சாப்பாட்டுல ஜெயமே கிடையாது சண்டே மார்னிங் அப்படி செய்யக்கூடாது சாப்பாட்டுல உனக்கு ஒரு ஜெயம் இருக்கணும் வாரத்தில் மூன்று நேரம் என்ன செய்யணும் நீ மூணு தரம் உபவாசம் எடுக்கணும் அன்னைக்கு பிரியாணி வச்சாலும் சரி கல்யாணம் விடா சரி சாவு வீடா சரி எதுவா இருந்தாலும் ஒன்னு ஸ்டாண்ட் நிப்பாட்டணும் ஒரு சிலருக்கு வயிறு தான் தேவன் ஏன்னா வயிறு குத்தப்பட்டு இருக்கா அப்படி வசனம் தேவன் வயிறு பிலிப்பியர் பிலிப்பியர் அவர்களுடைய சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்காக சாப்பாடுல உங்களுக்கு ஜெயமே கிடையாது ஒரு சிலருக்குலாம் பாருங்கள் இந்த மீன் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த மீன்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மீன்கார ஏரியாவில் உள்ளத்தில் இருந்தேன் ஐயோ அப்பா அவனுக்கு அந்த ஸ்மெல் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் அதே மாதிரி கறி இல்லைன்னா சாப்பிட முடியாது அப்படிலாம் ஒரு சிலர் அப்படிலாம் இருக்கக்கூடாது கஞ்சியானாலும் என்ன செய்யணும் கூணா கூழானாலும் என்ன செய்யணும் கரைச்சி கொதிக்கணும் இல்லைன்னா கூலையே குடிக்க வச்சுருவார் கடைசியில் சுகரு டயபெட்டிஸ் நினைத்தா கொண்டு வந்து கடைசியில் வேற வழியே இல்லை எது குடிக்கணும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதை குடி கூழை குடினு ஆக்கிடுவார் அப்படி இருக்கக்கூடாது சாப்பாடு விஷயத்தில் அவங்களுடைய வயிறு குத்தப்பட்டிருக்க கூடாது வயிறு குத்தப்பட்டதுனால நீங்கள் செத்து போயிட்டான் யாரே வயிறு குத்துதல் என்று சொல்றதில் மூணு பாயிண்ட் இருக்கு ஒன்று போஜனம் ரெண்டாவது பரிசுத்த குறைச்சல் பாவம் மூன்றாவது காட்டி கொடுத்தல் இந்த மூணு தான் வயிறு குத்துறது யுவதாஸ் செத்தான் இன்னொரு இடத்துல சொல்லி அவன் வயிறு வெடித்து செத்தான் வயிறு வெடிச்சிருச்சான் அது எப்படி ஆண்டவர் போய் காசு கொடுத்து வித்திட்டு வந்துட்டான் காசுக்கு வித்துட்டு வந்துட்டான் எப்படி காட்டி கொடுத்தல் ஒன்னு துரோகம் மற்றொன்று பாவம் மற்றொன்று போஜனப்பிரியர்கள்ிய தொண்டையிலே கத்திய வையின்னு சொல்றன பிரியர்கள நம்ம இருக்கூடாது இசர ஜனங்கள் போனாங்க அவங்கள ஆண்டய நான் இவன பாலும் ஒன்றும் தேசத்துக்கு கொண்டு என்ன செய்வ லோவா போயிட்டாங்களே அவருக்கு இவங்களை கொண்டு போய் எப்படி காணப்படுறது பாசிங்க நூத்தி அஞ்சாம் சங்கீதமா ஆறாம் கேட்டதை கொடுத்தார் சாப்பிடு சாப்பாடு நெஞ்சில் இருக்கும் போதே சாப்படி ஆறு அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அனுப்பினார் முடிஞ்சது அது கொடுத்தார் சும்மா கொடுக்கல எப்படி கொடுத்தாரு ஒரு நாள் பிரயாணம் ஒரு நாளா மூணு நாளா ஒரு நாள் ஒருத்தான் அப்பொழுது கத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து பாணையத்திலும் பாயத்தி சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க எப்படி இருக்கும் பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் ஒரு நாள் பிரயாணத்துல எவ்வளவு தரம் கிலோமீட்டர் போலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு ஐம்பது கிலோமீட்டர் மூணு அடி வந்து எப்படி இருக்கும் அவனுங்களும் ஆண்டவர் பார்த்தார்க்கி பறக்குறான் சாப்பாட்டுக்கு இந்த ஒரு சில வீடுகளில் ஆக்க பொருத்துவாங்க என்ன செய்யாது ஆற பொறுக்க மாட்டான் வயிற்றுல வாயில சோத்த போட்டு தப்பி துப்பிட்டு இருப்பான் பார்த்துக்கீங்களா சூட்ல சாப்பிட்டு உலகத்திலே ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள் என்ன செய்யணும் அவன் சாப்பிட்டு பொறிச்சு சாப்பிட்டான் குழம்பு சாப்பிட்டான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டான் என்னெல்லாமோ பண்ணி பண்ணி சாப்பிட்டான் கடைசியில் மூக்கில் வந்து நின்றுடுச்சு அவங்க பாருங்க எவ்வளோ ஒரு போஜன பிரியர்கள் கடைசியில் பார்த்தார் இவனை வந்து பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு எந்த செய்ய முடியாது கொண்டு போக முடியாது கொண்டு வழியிலேயே சாவடிச்சு அப்படி இருக்க அவசின வழியிலேயே அந்த போஜனை சாப்பாட்டு பிரியர்கள் அவ்வளவு உலகத்தை திறந்தவனுக்கு தான் பரல நீங்க வயிறு உங்க வயிறு குத்தப்பட்டு இருக்கிறதா அப்படியானால் நீ ஏசா ஏசா ஒரு போஜன பிரியன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான் நான் சொல்றேன் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல போய்கிட்டு ஏழு மணிக்கு போய் மட்டன் கடையில் நின்று சிக்கன் கடையில் நின்று வாங்கி ஒம்பது மணிக்கு குழம்பு வச்சு ஒம்பது முக்காலுக்கு கோயிலுக்கு பிறப்பிட்டு பத்தே காலுக்கு இங்கே வந்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சர்வீஸ் முடிச்சு போன ஒன்றே சாப்பிடணும் அப்படியே நீங்கள் அழகாக இங்கே ஒரு சாம்பார் கொடுக்குறாங்க ஓட்ட சாம்பார் தனியாக ஓடும் ரசமாக ஓடும் உருகாயும் ஓடும் நீங்கள் எல்லாம் நான்தான் அன்னைக்கு சொன்னல எல்லாரும் காலைல ஒம்பது மணிக்கு வர்றதாக இருந்தால் அவ்வளோ வரைக்கும் என்ன செய்யலாம் சத்துணவு கொடுக்கலாம் ஒரு நாள் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு போ சந்தோஷமா கத்தோடைய வீட்டில் பிரசாதம் மாதிரி பிரசாதம் கோயில் இந்த கோயில் என்ன கொடுக்குறான் ஒரு டீஸ்பூனில் ஒரு சுண்டல் கொடுப்பான் பாருங்கள் அதுக்கு நாங்கள் பிள்ளையார் கோயிலில் நிற்போம் ஒரு விஷயம் திருப்பி வருவான் அந்த ஒரு கை சுண்டலை வாங்கி தாப்பிட்டு சோத்திர அப்படியே ஒரு சுற்றி திருப்பி வந்து நிற்பான் அவன் சாமியார் சத்தம் போடுவான் அந்த பூஜாரி ஏய் திரும்பி வரக்கூடாது ஒரு தீர்த்தம்மா அதே ஒரு இனியோண்டு ஒரு ஸ்பூனில் ஊற்றுவான் அது என்னவோ கலந்திருப்பான் போலிருக்கு அது இனிக்கும் அதை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி ஒரு சுற்றி வருவாங்க இங்க அப்படி எல்லாம் இல்ல நல்லாதான் கொடுக்கறாங்க நல்லா தானே சாப்பாட்டுல குறை இருந்தால் சொல்லலாம் அந்த காலையில கத்தருடைய வார்த்தையில நீ திருப்தி அடைஞ்சு தான் திருப்பி சோறு சாப்பிட போனோம் இது காலையிலே மட்டனை வாங்கி பொறிச்சு அதை சாப்பிட்டு கொழம்புலாம் நல்லா வச்சு கிளியரா வச்சுட்ட பிறகுதான் இவர் வண்டி எடுப்பார் வா போலாம் அப்போ உனக்கு அந்த இருக்கு இல்ல இன்னைக்கு போகணும் மனுஷன் மாத்திரம் தேவன்டைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் அதை கேட்கணும் ஆண்டவுடைய வார்த்தை ஏதாவது இன்னைக்கு கிடைக்குமா ஒரு திருக்கதரிசி சொன்னாரு உங்களுக்கு எப்போ திருக்கதனம் வருதுன்னு கேட்டோம் எப்போ உங்களுக்கு சண்டே சர்வீஸில் சொல்லுவார் சொல்லும்போது கையை இப்படி காட்டி காட்டி சொல்லுவார் அந்த வார்த்தை அதே போல கண்ணீரா வட்டியும் அவருக்கு அப்போ அவர் கேட்ட உங்களுக்கு எப்படி திருக்குதனம் ஐயோ நான் கோயிலுக்கு புறப்பட்டு சைக்கிளில் வரும்போதே ஆவியானவர் என்னை நிரப்பி ரோடெல்லாம் நான் அழுதுகிட்டு தான் அவர் வேண்டாரு அவங்க சாப்பிட்டு பொங்கி காலையில் டிஃபன் உனக்கு ஒரு பிரதிஷ்ட பண்ண முடியாதா சொல்லுங்க வார்த்தை ஒரு கேட்டு சாப்பிடுறேன் அதே நேரத்தில் டை பயங்கரம் பிசின்னு வச்சுக்கோங்க பிசினஸ் வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் வச்சுக்கோங்க சாப்பிடாம கிடந்து நிசிவோம் அப்போ சுகர் ஓடி போயிருது டயபெட்டிஸ் ஓடி போயிருது வீக்னஸ் போயிடுது அப்போ நம்ம விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து செய்யறோம் அப்ப சாப்பாடு நமக்கு நினைவில் வரல கத்தருடைய காரியத்துல நம்ம அப்படி செய்யணும் நீ போஜனத்தை ஜெயிக்கணும் இல்லைன்னு சொன்னா தேவன அதையும் இதையும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனால் தேவனை அதையும் இதையும் செய்வாரு ஒப்படுதல் என்பது குற்றவாளி காட்டி கொடுக்கிறவன் துரோகம் பண்றவன் இந்த வருஷத்துல உன்னுடைய சாப்பாட்டுல நீ ஜெயிச்சிருக்கிறா கேட்கும் சக்தியில ஜெயிச்சிருக்கிறியா வேணான காரியங்களை நான் என்னான் கேட்கறது இல்லை போதிக்கிறேன் பயவுசெய்து அந்த கதை வேண்டாம் அந்த வீட்டுக்கதைலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லுங்கள் உங்கள்கிட்ட வந்து பின்மாற்ற கதையில் பேசுகிறவங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அவன் அதுக்கு பிறகு உன்ட்ட இந்த சப்ஜெக்டே நிச்சயமாட்டான் கொண்டு வர மாட்டான் ஆஃப் பண்ணணும் ரெண்டாவது உன்னுடைய வயிறு வயிறு குத்தப்படுறது நியாய தீர்ப்பு வயிறு குத்தப்படுதல் போஜனத்தில் வீக் வீக்னஸ் சாப்பாடு சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் ஓய்வு நாளில் சீசர்கள் இயேசு முன்னால் போய்ட்டு இருந்தார் இவன் அவ்வளோ வேற வயிற்று பசியில் எதை கேச கச கசக்க ஆரம்பிச்சுட்டான் கதிரை கசக்க உடனே யோவான் சீசர்கள் என்ன இது இவங்க என்ன இப்படி சோதச்சின்னு தலைகிறாங்க ஓய்வு நாளில் இப்படி பரிசுத்த குளிச்சல் பண்ணலாமா செய்யலாமா இப்படி சாப்பிடலாமா தப்பு எப்படி இருக்கும் உடனே அவங்க குற்றஞ்சாட்டுறான் பாருங்கள் அக்காலத்திலே பயிர் வழியை போனார் அவருடைய சீஷர்கள் கிடையா அந்த ஒரு நேரமாவது சண்டே மார்னிங் அடிச்சிருடல் வந்து பெருகூடலை பிடிக்கிற மாதிரி பெருங்குடல் சிறுகுடலை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி தெரியும் வராதான திருப்பி இடையில புதங்கிழமை நைட்டு கேட்டு போயிட்டு ஒப்பு கொடுத்துட்டேன் சென்னை கிழமை ஜெயிக்கலாம என்ன வருது அங்கே வயிறு குத்தப்பட்டது அடுத்து ரெண்டு சாம்புவே பதினெட்டு பதினாலு நடுவில் இருக்கூடாது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சொல்லுங்க இருதயத்தில் உன் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்ரு தரிசிப்பட்டுவனை தரிசிப்ப செத்து ராஜகுமாரன் தாவிதே சொல்றான் பிழைச்சிருந்த நல்லா இருக்கும் இப்ப நெஞ்சு குத்தப்பட்டு முடிஞ்சு வச்சு இருதயம் மகாக்கேடு திருக்குள்ளது வலுவி போகிற இருதயம் புறப்படுகிறதும்ன்கண் மதிக்கேடு தூஷணம் வைராக்கியம் நம்ம ஜோக்கு பேசுறோம் ஆனாலும் எங்க இருந்த வருது இருதயத்தின் நிறைவினால் பேசு அப்ப இருதயம் நிறைஞ்சிருக்கு எப்படி உங்ககம்மாசிவ் அட்டாக் முடிஞ்சது குத்தப்படக்கூடாது வல்லயங்களை அவன் நெஞ்சிலே குத்தின முடிஞ்சு அவன் குதிச்ச குதி அவன் போட்ட ஆர்ப்பாட்டம் லூட்டிகள் எல்லாம் முடிஞ்சது நம்ம குத்தப்படக்கூடாது குப்பை நாலு நிரம்பி இருக்கக்கூடாதுல தோல்வி இருதயத்திலேயே வச்சிருப்பாங்க இந்த கசப்பா வச்சுக்கிட்டே இருக்குது இருதயத்தில் நீங்க அதை வெளியே கொண்டு வாங்க இரு கேடானது எவளவு காரியத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் உங்களுடைய தோல்வி இருக்கா சுத்த இல்லவர்களுக்கு இசைவழருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் எப்படிப்பட்டதா இருக்கு டேமேஜ் ஆயிடுச்சா தோல்வி அடைஞ்சிருச்சா பண்கண் தூசனம் அறிவுறுப்புகள் இருந்து புறப்படுதா ஸ்டடியா இருக்கா கத்தருக்குள்ளதா உள்ள பரிசு தாவி ஊற்றப்பட்டிருக்கிறதா இருதயத்திலிருந்து நெஞ்சு குத்தப்பட்டதுனால அவன் செத்து போனான் அதுவரைக்கும் அவன் தொங்கிட்டு இருந்தான் அடிச்சாங்க சுத்தி நின்று அடிச்சாங்க பத்து சேவகர் சுத்தி நின்று அடிச்சாங்க அவன் சாவல தம்பிச்சான் அவனும் பிராக்டிஸ் பண்ணிருக்கான் இல்லையா பத்து சேவகரை அழைத்துக் கொண்டு போன அப்பொழுது யோகாவின் ஆயுததாரிகள் ஆகிய பத்து சேவகர் அப்சலோமி சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போட்டார்கள் எப்படி இருக்கும் பாருங்க கொடூரம் இருதயம் சரியில்லாதவனை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இதயம் ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தை தான் பாக்கிறார் அந்த இதயந்தான் நமக்கு தேவை மனுஷன் முகத்தை பார்க்கிறார் தேவனோ ஆராய்ந்து சோதித்து அறிகிறார் அவர் உள்ள ஆண்டவரு செஞ்சான் எந்த வியூவில தடுமாறனா எந்த வியூல இதை நல்லா செஞ்சான் என்ன வியூவை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை பண்ணா என்ன வியூவில பேசினான் எதை உள்ள வச்சுக்கிட்டு எதை வெளிய பேசினா அதை அப்படி பார்ப்பார் அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் நம்ம நினைக்கிறோம் யாருக்கு மட்டும்தான் தெரியும் தேவனுக்கு தான் தெரியும் ஓ இவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருந்தாருப்பான் ஓடி இருப்பான் அப்படின் வந்து அதனாலதான் உயிரோடு எழுந்த பின்பு எங்கே போனார் சொல்லுங்க மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு காவலில் உள்ள ஆவிகளுக்கு யார் அவங்க நோவா காலத்தில் இருந்தவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அழிச்சிட்டாரு அதுக்கு பிறகு யோசிக்கிறார் இந்த மழையை பத்தி தெரியாத தண்ணியை பத்தி தெரியாத விட்டுமேஸ் எங்களுக்கு பிறகு அந்த ஆவிகளை தேடி எங்க போனாரு உள்ள போய் பிரசங்க விடவே மாட்டாரு தெரியும் அநேகர் தடுமாறி தடுமாறி வண்டி ஓட்டுறோம் அவனுடைய உண்மை தன்மை தெரியும் இந்த விசுவாசத்தில் நிக்கத்துக்கு பிரயாசப்பட்டான் இப்படி நடந்துருச்சு சரி ஓகே அவனுக்கு ஒரு சான்ஸ் பை சான்ஸ் இன்னும் இப்படித்தான் நமக்கு வெளியே போய் கரெக்டா கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் கூட நினைச்ச கூடாது அவன் என்ன சூழ்நிலை இருந்தாங்க யாருக்குதான் தெரியும் ஒரு சாமியார் வந்து ஒரு வீட்டில் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பார் ஏத்தாக்கில் ஒரு விபச்சார சகோதரி வீடு இவனுக்கு தியானமே களைஞ்சி போயிடுச்சு அப்படி கண்ண கண்ணை திறந்து பார்ப்பான் அந்த வீட்டுக்கு ஆண்கள் போவாங்க வருவாங்க ஆளுங்க வருவாங்க போவாங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் அவனுக்கு ஒரே வருத்தம் சரி இந்த பொண்ணு என்ன இவ்வளோ புத்திலாமல் இருக்காள் இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லிமிட்டுக்கு பிறகு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு ஒரு கல் எடுத்து வச்சுப்பா கணக்கு போட ஆரம்பிச்சுட்டான் கண்ணை திறந்து பார்க்கறது யாராவது போனா இப்படி வச்சுட்டான் இப்போ ரெண்டு பேரும் ஜெத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்த்து மேலே போனா ஃபர்ஸ்ட் அந்த லேடி போறா எங்க நியாய தீர்ப்புக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனா அவள எங்க போயிட்டா பல்லவத்துக்கு போயிட்டா இவனுக்கு கொதிச்சிருச்சு என்ன இதுதான் நான் கண்ணால பார்த்தேன் யவா செஞ்சா என் கணக்குலேயே நான் கல் எடுத்து வச்சு கணக்குலாம் போட்டு பார்த்தேன் ஒரு நாளைக்கு இத்தனை பேரத்தை செஞ்சா இவன் இப்படி உள்ள போவா அப்படின்ட்டு உட்காந்துண்ணா சொல்லிடுந்தான் சரி வரட்டும் பான போனான் இவனை வெளியே போய் சொல்லிட்டாங்க சாமியார் இவன் இவன வெளிய போட்டாங்க என்னன்னு கேட்டா அப்ப அவன் கேட்டான் அவ எப்படின்னு அவ வந்து வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம போராட்டத்தின் மத்தியில சூழ்நிலைகள்ல எப்படி முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அழுதா என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சே எனக்கு விடுதலை கிடையாதா அழுது ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டா அதனால அவளுக்கு என்ன கிடைச்சிருச்சு மன்னிப்பும் மீட்பும் கிடைச்சிருச்சு நீ சாமியார் நீ கண்ணை முடி தியானம் பண்ணாம கண்ணை திறந்து இவன் கதையே பார்த்து மண்டியா குழப்பியா உனக்கு என்ன கிடையாது வெளியே போன நடக்க போகுது ஆயக்காரரும் பாவிகளும் உங்களுக்கு முன்பாக வேசிகளும் பரலவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் நீ பிரமாணம் பேசிட்டு இருக்க உட்கார்ந்து ஒன்னு முப்பத்தி ஒன்னு அப்பொழுது அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவண்டி ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் போதுமா அவ மன்னிப்பு கேட்டு போய் சேர்ந்து நீ தான் அவன் செஞ்ச பாவத்தே நினைச்சு அவன் செஞ்ச தப்பையே நினைச்சு நீ அவனை நியாயந்திருத்துக்கிட்டு கடைசியில ஒன்னே நியாயந்திருக்கிற ஒன்னையே தள்ளிட்டு போயிரு குருவும் சிசியும் போனாங்களா சொல்லிருப்ப குருவும் சிஷியனும் ஒரு ஆற்ற கடக்கணும் ஆரை கடந்து போகணும் இப்போ உள்ளே போகணும் ரெண்டு பேரும் தண்ணியில் இறங்க போனாங்க அப்போ ஒரு வாலியை பொண்ணு சைடில் நின்றுட்டு இருந்தா அவர் சொன்ன எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நானும் எங்கிட்டு போனோம் நானும் எங்கே போனோம் ஆப்போசிட் சைடு போகணும் வெள்ளம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு நீச்சலும் தெரியாது ஹெல்ப் பண்ணுங்களே குரு அவர் வந்து பரிசுத்தவன் இல்லையா அப்படி நின்றுட்டார் இவன் கேட்டான் சிஷியன் என்ன நீ என்ன தேவைப்பண்ணு அப்படின்ட்டு அவர் தண்ணியில் இறங்கிட்டார் இவன் பார்த்தான் தவாழ் அந்த பொண்ணை தூக்கினான் வா உன்னை உனையும் அந்த கடையில் நான் கொண்டு போய் விடணும் ஓகே வான்னு சொல்லி அவளை தோல்லை தூக்கிட்டு நேராக கொண்டு போய் தண்ணியை கிடந்து கொண்டு போய் அவளை இறக்கி விட்டான் அவ போயிட்டா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க குருவும் சிஷியனும் ரொம்ப மணி நேரம் பேசலை போயின ரொம்ப மணி நேரம் கழித்து குரு கேட்டாராம் நீ எப்படி வாலிவு பொண்ண தொட்டு தூக்கி நீ எனக்குறக்கி சொல்ல தூக்கிட்டே வரீங்க அதே மாதிரிதான் நீங்க தான் இன்னைக்கு என்னைக்கோ நடந்த குத்தத்தை எல்லாம் தீட்டுக்கூடாது நெஞ்சு குத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அது மரணத்துக்கு எதுவானது அப்டன் பாருங்க நெஞ்சு குத்தப்பட்ட அது வரைக்கும் ராஜகுமாரன் ராஜா இப்போ குத்தப்பட்டவனு ராஜாவும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு கொண்டுட்டான் உடைய நெஞ்சு பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை இருதயம் அடிமைப்பட விடக்கூடாது இருதயத்தை நல்ல விசேஷத்தினால் நிரப்புங்க வாசிங்க மத்தியில் வாசிங்க புறப்படுகிறது தீட்டுப்படும் தீட்டுப்படுத்தும் அதை வாசிச்சுட்டு சங்கீதத்துக்கு போங்க மார்கு ஏழு இருபத்தி எப்படி எனில் மனுஷருடைய பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசிகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இது வந்து ஒரு இது ஒரு சிலருடைய குத்தப்படாம ஒருத்திங்கத்தை எ சங்கீதம் நாற்பத்தி ஐந்து என்ன விசேஷத்தினால் நல்ல விசேஷத்தினால் பொங்குறது யார பத்தியும் விபச்சாரம் கிடையாது விஷயத்தனம் கிடையாது மதிக்கடு கிடையாது குரோதம் கிடையாது தூஷம் கிடையாது பெருமை கிடையாது எந்த குப்பையும் அங்க கிடையாது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது விரைவா எழுதுகிற எழுத்தாணி ஒன்னு இருவீகமா வசனத்தினால் நீ பேச ஆரம்பிச்சு எது புறப்படும் நினைவு நிறைவினால் வாய் பேசும் நிரப்பி வச்சிருந்த பைபிள் சம்பவங்களா நிரப்பி வச்சிருந்த நீதி போதைகளா நிரப்பி வச்சிருக்கிற குறிச்சு நிரப்பி வச்சிருக்கேன் ஏத்த மாதிரி வாயொழி வரும் விசுவாசத்தை பத்தி வரும் நல்ல ஒரு அனுபவங்கள் வரும் குப்பை பானையில் இருக்கிறதா இதுல வரும் வரும் நெஞ்சு குத்தப்படக்கூடாது இருபத்தி நாலு மூக்குதல் ஒரு சில மாடுக்குடி அந்த இருக்கிற குத்தி வச்சிருப்பாரு ஏறிடும் என்ன ஸ்பீட்ல போனாலும் சரி என்ன தகராறு பண்ணாலும் இங்க மூக்கு குத்தப்பட்டது மாடுல்ல கேக்குறது வந்து பிகமோத்துக்கு மூக்கு குத்திருவியா கேக்குற அதாவது இந்த டைனோசார் மாதிரி டிராகன் மாதிரி ஒரு மிருகம் அதுக்கு மூக்கு குத்திருவியா நீ காண்டாமிருகம் இல்லையா உன்னிட்ட மூக்கு குத்தப்படக்கூடாது எதை காண்பிக்கிறாரு ஸ்மெல் ஜிக்குணும் ஸ்மெல் ஒரு சிலருக்கு அடிக்கணும் வாசனை திரவிய ஒரு சாப்பாடு அந்த ஸ்மெல் அடிக்கணும் இல்லைண்ணா இது என்ன சாப்பாடு அப்படிமா ஸ்மெல்லை கூட ஜெயிங்க ஒரு சிலருக்கு அந்த பூ ஸ்மெல் அடிக்கணும் அது ஒரு போதை அது ஒரு ஆவி ஈவில் ஸ்பிரிட் பிசாஸ் உள்ளே வர்றது ஒரு இப்போ பூஜை பண்ணுறாங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த பூ ஸ்மெல் நான் ஒரு இடத்துல விசுவாசியாக இருந்தேன் இல்லையா விசுவாசியாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிசாசு பிடிச்ச ஆளுக்குள்ளேருந்து பிசாஸ் துரத்துறாங்க கும்பலாக நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் அப்போ ஒரு விசுவாசி வந்து ஒரு புதிய ஆத்தமாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த புதிய ஆத்தமா நகை நகை போட்டு பூவெல்லாம் போட்டிருக்காங்க பூலாம் வச்சுருக்காங்க வர்றாங்க எதாச்சும் வர்றாங்க அவங்க இந்த விசுவாசி அவங்களே எதாச்சியாக சர்ச்சுக்கு சுவிசேஷன்னு சொல்லி எங்கள் சர்ச்சுக்கு வாங்கணுன்னு அந்த புதிய ஆத்தமாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்கே பார்த்தா ஃபுல் வார் நடந்துகிட்டு இருக்கு யுத்தம் விசாசுக்கும் எங்களுக்கும் ஃபுல் அபிஷேகத்தில் நிறைஞ்சு முட்டிக்கிட்டு இருப்பான் நான் எல்லாம் அப்போ யூத்து அந்த ஆவி நான் போகிறேன் போறேன் போறான்னு இருந்த போது யார் வந்துட்டா இந்த விசுவாசியும் அந்த புதிய ஆத்தமா வந்துட்டாங்க வந்த உடனே இப்ப என்ன நான் போகத்தானே செய்யணும் போவதுக்கு இடம் இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்ப எனக்கு யார் வந்துட்டா ஒரு ஆள் கடை சிரிச்சு இருந்துச்சு உடனே எல்லாரும் முடிக்காங்க யாரா கிடைச்சிட்டாருன்னு அது சொல்லுது இந்த பூ வச்சுட்டு வந்திருக்கா இல்ல நான் உள்ள போயிடுறேன் அவ்வளவுதான் அந்த புதிய ஆத்மாவுக்கு வேர்த்து ஊத்திருச்சு ஒடியே போயிடுச்சு சிஸ்டர் ரூம்ல கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க சிஸ்டர் ரூம்ல ஒழிச்சு வச்சா ஆவி போகாதா அது சொல்லுது எனக்கு ஒரு இடம் வேணும் இச்சையின் வச்ச உடனே இந்த பூவையும் பொட்டையும் சாதாரண கிறிஸ்தவங்கள எடுத்துருவாங்க சுத்தமா எடுத்து மூக்கு குத்தப்படக்கூடாது குத்திடுச்சுன்னா போச்சு நீ அடிமை அடிமை சாப்பாட்டுமெல்லோ வாசனை திரவியங்களோ எதுக்கோ நீங்க போட்டு போனாங்க வாசனை வீசிக்கொண்டு வருகிற இவர் யார் அப்படின்னு அவர் நமக்காக வந்தார் நீங்க குத்தப்பட்டு இருக்காது உலக அந்த உலகத்தில் இருக்கிறதான ஆடம்பரங்கள் வாசனை திரவியங்கள் இதுகளுக்கு நீ வந்து அடிமையா இருக்க கூடாது ஜெயிச்சிருந்தோம் இயேசுக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் சுத்தமா அந்த பிகமோத்தை போய் மூ மூக்கு குத்த முடியுமா போவ மாடை பிடிச்சிருவேன் மாடுக்கும் மூக்கு குத்திடுவேன் பிகமோத்துக்கு குத்திருவியா டைனோசருக்கு போய் குத்திருவியா நீ காண்டிருகம் நீ வந்து சும்மா அந்த சாதாரண ஸ்மெல்லு சாப்பாட்டு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பாருங்க நான் சொல்லியிருக்கேன்ல சென்னையில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க பாஸ்டர் பிரதர் இவனுக்கு பெட்ரோல் ஸ்மெல்லு தான் பிடிக்கும் அவங்க அப்பா வந்து வண்டியை நிப்பாட்டின அவர் வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போன இது ஓடி போய் அந்த வண்டியை வீலரை பெட்ரோல் டேங்கை திறந்து கொஞ்சம் நேரம் முன்ன பிடிச்சிடுவாரு இது பிடிக்கும் அதுக்கு சில பிள்ளைங்க இந்த மண்ணு தீங்குது இல்ல பெரிய ஆளுங்களே தீங்குறாங்களே பேப்பர் திங்குற கேஸ் இருக்கு ஸ்லைட்டு குச்சி திங்குற கேஸ் இருக்கு சாக்பீஸ் திங்குற கேஸ் இருக்கு சுண்ணாம்பு திங்குற கேஸ் இருக்கு களிமண் திங்குற கேஸ் இருக்கு எப்படி எந்தியா தின்னு நீங்க பேப்பர்லாம் படிப்பீங்களா இரும்பு துண்டை முழுங்கிருவான் பிளேட திண்டுருவான் தீங்குறாங்கள அவனை ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா குடலுக்குள்ளே இவ்வளவு கத்தி இருந்துச்சு இவ்வளவு பிளேடு இருந்துச்சு இவ்வளவு இந்த குண்டு இருந்துச்சுமா அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு பெட்ரோல் ஸ்மெல் அது வந்து அதுக்கு ஒரு ஆவி ஆவியை இப்போ ஆவியை தெரில அது பெட்ரோல் ஸ்மெல் கொஞ்ச நேரம் திறந்து அதை எழுத்துட்டா இந்த பொடி போட்ட மாதிரி ஒரு அந்த பொடி போட்டணும் அது எப்படித்தான் மூக்கில் ஏற்றலான்னே தெரில பிசாஸ் அப்படியே தருமாறலாம் பாருங்க ஏற்றிட்டு அது உள்ளே போய் கீழே ஏறி நமக்கு பக்கத்தில் நின்னாலே நமக்கு ஏறிடுது அவன் போட்டுக்கு அடிச்சுட்டு அதுக்குற தெளிவாயிடும் அது உள்ளே போய் எதுவும் அவனை என்ன செய்யுது அந்த ஸ்மெல்லு ஒரு சிலர் ஆயில பொடியை இந்த மூக்கு பொடியை தூக்கி ஆயிலை வச்சு அமைக்கிறான் இருக்கா இந்த ஸ்மெல்லாம் இருக்கா மூக்கு கயிறு போட்டான் குத்திட்டான்னு அர்த்தம் மூக்கு குத்திட்டு பிசாசு அவனுக்கு ஓட்ட போட்டாலே அடிமை மூக்குத்தி போட்டாலே அடிமை தானே அது ஒரு அடிமைத்தனம் அடுத்ததாக சங்கீதம் இருபத்தி இரண்டு கைகள் கால்கள் குத்தப்படுதல் குத்தப்படுதல் அடிமைத்தனம் அதை பேசிட்டு வரோம் என் கைகளையும் உருவ குத்தினார்கள் உருவ குத்தினார்கள் ஏச அடிமை எடுத்து வந்த பொழுது அவர் கை கால்கள் குத்தப்பட்டார் செயலற்று போயிட்டா அவருடைய கரம் பலத்த கரம் பராக்கிரமும் செய்யும் கரம் ஆனா இங்க சிலுவையில் குத்தப்பட்டு விட்டார் உன் கை கால் குத்தப்பட்டு என்ன அர்த்தம் அடிமைத்தனம் அடிக்கக்கூடாது கை நீண்டு அங்கிட்டு சுத்தக்கூடாதுன்னு நினைப்ப கரெக்டா அந்த நேரத்தில் போயிடுவான் அப்ப உன் கை கால்கள் உனக்கு ஜெயம் கை கால்கள் குத்தப்பட்டவர்கள் ஒரு பாருங்க ஒண்ணுமே இருக்காது சுத்திட்டே இருப்பான் அது பிசாசின் ஸ்பிரிட் அது பழக்கம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது கால்கள் ஜெயம் கிடையாது அவங்க வந்து சுத்தவா அது விசிட்டிங் பண்றதுதான் ஊழியர்காரங்க இருக்காங்க நீ என்ன பண்ற நீ பார்ட் டைம் ஒர்க்கர் அப்படி போய் அங்க போய் ஜெபிச்சா என்ன விடல வாங்கி கொடுத்துட்ட வீடு விட அப்படி இருக்கு வசன தீமதியில வீடு வீடாய் சுத்த பழகுவார்கள் உபவாசம் போட்டு கைகளால் மாநீங்கமா ஜீவிச்சிங்கன்னா உபவாசம் வீண் ஐந்து பதிமூணு அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் தெரிய பழகுவார்கள் வீட்டில் உள்ள வேலையை செய்யறது இல்ல சோம்பல் ஆனா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து அதை அடிக்கிறது அடிக்கிறது அடிக்கிறது அடிக்கிறது அந்த விசுவாசி வீடு பழக்கிறாங்க பிரச்சனை இருக்காங்க உன் கை கால்கள் குத்தப்பட்டு கூடாது நீ அடிமை கையில ஒரு ஜெயம் கையில ஒரு ஜெயம் அதனாலதான் புருஷர்கள் ஜபிக்கும்பிக்கணும் அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீங்களா ஆண்டல் கைகளை உயர்த்துகிறேன் சொல்லையா சாமுவலா என் கைகளை விரிக்கிறேன் என்ற என்ற ஒன்றுமே கிடையாது எந்த குற்றமும் கிடையாது பனிரெண்டு ஒன்று சாமியில் பனிரெண்டு நான் ஏதாவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துட்றேன் யாருடைய கழுதியாவது எடுத்தேன்னா நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் நான் ஒன்றும் செய்யலை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை லஞ்சம் வாங்கலை அநியாயம் செய்யலை ஒன்றும் நான் அநியாயமாக அடுத்தவன் பொருளை எடுக்கலை கை குத்தப்பட்டவன் தான் தோல்விடுறோம் கிஃப்ட்னு கூட நீங்கள் வாங்கக்கூடாது கையில் ஜெயம் இருக்கணும் லஞ்சம் வாங்கறது ஒண்ணுதான் கிப்ட் வாங்குறது ஒண்ணுதான் இல்லையா லஞ்சத்துக்கு இன்னொரு பேர் என்னது லோன்னாலும் கடன் தான் டெபிட்னாலும் கடன் தான் அப்படி தானே சரிதானே ரெண்டும் கடன் தான் இது அது அண்ணன் அது தம்பி அவ்வளோதான் நமக்கு இந்த இல்ல இந்த நாட்கள் உங்களோட கை சுத்தமாக இருக்கணும் கை சுத்தம் உன் கைகள் ரத்தம் சிந்த கைகளா இருக்கக்கூடாது அப்படினாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது ரத்தம் இருக்கு கைல அடிக்கிற கைகள்ஞ்ச வாங்குற கைகள் இப்படிப்பட்ட கைகள் வந்து குத்தப்பட்ட கைகள் இது அடிமைத்தனம் கைகள் அவனுக்கு என்ன இல்லை ஜெயம் இல்லை ஒன்னு கால்கள் தீங்கு செய்ய விரைந்தோடும் பாருங்க ஒரு சிலருக்கு பவானினா நடக்கவே முடியாது ஆனால் ஏதாவது ஒரு மேட்ரு சொந்தக்காரன் அது எதுனா போதும் அது மட்டும் போகும் அப்போ மட்டும் எப்படி அந்த பெலன் வருது எந்த ஸ்பிரிட்னு நினைக்கிறேன் பரிசுத்தணும்னா அந்த ஸ்பிரிட் வரமாட்டேக்கு ஊழியன்னா மற்ற நேரத்துக்கு என்ன செய்யுது பரப்பு போயிருது அதேவன் பாப்பார் இல்லையா உன் கால்கள் குத்தப்பட்ட கால்கள் அடிமைத்தனத்தின் கால்களாக இருக்க கூடாது நீதியின் கால்களாக இருக்கணும் உன் கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருக்கணும் கத்திரக்காய் நிற்கிற கால்களாக இருக்கணும் உன் கால்களை ஒடிக்க விடக்கூடாது விசாசம் ஒடிக்கிறதுக்கு குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான் அவர் நமக்காக குத்தப்பட்டு விட்டார் நீங்கள் குத்தப்பட வேண்டாம் கால்களை ஓடிக்க வந்தாங்க அப்படி தானே கால்களையும் ஒடிக்க வந்தாங்க விடலை அதுக்குள்ளே உன் கை காலில் ஒடிக்க விடக்கூடாது உன் கால்கள் குத்தப்படக்கூடாது அது வாட்டுக்கு சுத்துறது கண்ட்ரோல்லெஸ் அடுத்ததாக பத்தொம்பது முப்பத்தி விழாவில் குத்தப்பட்டார் போர் சேவரில் ஒருவன் விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது விழாவில் குத்தப்படுதல் இது எதை காண்பிக்கிறார் விழா விழா எலும்பில் தான் யார் உருவாக்கப்பட்டது விழா எலும்பில்தான் ஏவாள் உருவாக்கப்பட்டார் புரியின்படி சபை அப்படித்தான இல்ல அப்படின் மனவாட்டி உன்னுடைய அந்த மனவாட்டி தன்மை குத்தப்படக்கூடாது அது கெட்டுப்பிடக்கூடாது அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜீவியம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுற ஜீவியம் நஷ்டப்படக்கூடாது விழாவில் குத்தப்படுதல் பல காரணங்கள் இருக்கு பல விளக்கங்கள் இருக்கு ஒன்னு சபை அடிமையாக போகக்கூடாது சபையில் உள்ள விசுவாசிகள் உலகத்துக்கு அடிமைகளாக போகக்கூடாது விழா எலும்பு மனவாட்டி அந்த மனவாட்டி ஜீவியம் கரைபடக்கூடாது தீட்டுப்பற்றக்கூடாது அந்த பிரதிஷ்டை நஷ்டப்பட்டுக்கூடாது மனவாட்டி வந்து பிரதிஷ்டை உள்ளவர்கள் அந்த விழா எலும்பு குத்தப்படக்கூடாது கடைசியான ஒரு அர்த்தம் விழா இளம்பில் மனவாட்டி உபதேசத்தில் நீ இந்த உபதேசத்துக்கு வந்த பின்பு இந்த உபதேசத்தை சொல்கிறார் கலாத்தியர் நானே வந்து இன்னொரு கலாத்தியர் நானும் வேற ஒரு தூதனே வந்து பரத்திலிருந்து வந்து அப்படின் ஒருவேளை நானே பின்மாறி போய் திருப்பி வந்து அப்படி இல்லங்க இப்படித்தாங்க நான் அந்த சபையில இருந்தாலும் அப்படி சொன்னேன் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா கூட நீ நிசையாத அவர் எவ்வளவு பண்ணி பேசுறாரு வானத்திலிருந்து வருக ஒரு தூதனாவது வேறொரு சுசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கே பின் வந்து இந்த சபை சரியில்லைன்னு சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் எப்படி இருக்கும் நானே திரும்பி வந்து வேற பிரசங்கம் பண்ண கூட வெளியே போயான்னு சொல்ல உபதேசம் அந்த உபதேசம் குத்தப்படக்கூடாது தெய்வீக சுகத்தின் உபதேசம் குத்தப்படக்கூடாது அப்போ சில உபதேசம் டேமேஜ் ஆக இடம் கொடுக்க கூடாது அப்போ உபதேசத்தை விட்டுக் கொடுக்க முடியாது இந்த உபதேசத்துக்கு தான் இந்த சபையில் ஜனங்கள் நிக்கிறாங்க போலாம் இல்ல உபதேசம் நம்ம வண்டி என்ன செய்யும் உபதேசம் என்னோட உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் ஒப்புறவகுதிகளின் உபதேசம் இந்த உபதேச நீத்துறதுக்கு இடம் கொடுத்துடக் கூடாது அது இங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க மற்ற சபைகளையும் இப்படித்தான் இருக்கு நல்லதான் இருக்கு இதை விட நல்லதான் இருக்கு ஒரு கடைக்காரன் வந்து என் கடையில் நல்ல பொருள் இல்லைங்க பக்கத்து கடையில் போய் வாங்க சொல்லுவானா நீ உபதேசம் உன்னுடைய உபதேசத்தில் உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் விழாவில் குத்தப்பட்டார் அது மனவாட்டி குத்தப்பட்ட அனுபவம் தோல்வியுற்ற அனுபவம் நமக்கு அந்த அனுபவம் வரக்கூடாது உபதேசத்தை நீங்கள் விட்டே கொடுத்துடக்கூடாது இந்த உபதேசத்துக்காக எத்தனை விசுவாசிகள் செத்துருக்காங்க தெரியுமா எத்தனை ஊழியக்காரங்க செத்துருக்காங்க தெரியுமா இந்த உபதேசத்துக்காக தருத்திரராய் மாத்திரப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா இந்த உபதேசத்து நிமித்தம் தருத்தராய் சொத்தெல்லாம் பிடுங்கி ரோட்டில் விட்டுருக்காங்க இந்த உபதேசத்து நிமித்தம் அவங்க உலகத்து பிரகாரமாக எடுத்து நின்று போராட்டிருந்தாங்கன்னா ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிருக்கும் இந்த உபதேசம் விட்டுக் கொடுக்கற உபதேசம் சகிக்கிற உபதேசம் மன்னிக்கிற உபதேசம் நஷ்டத்தை சகி பொறுத்து கொள்ளுகிற உபதேசம்னு அப்படியே விட்டவங்க இருக்காங்க இந்த உபதேச நிமித்தம் தான் எத்தனையோ ஒரு ஜீவனை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலவரம் என்ன உன்னுடைய விழா குத்தப்படலாமா உபதேசத்தின்படி உள்ள ஜீவியத்தில் குத்துதல் அந்த வேதனை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது உபதேசத்தில் நிற்கணும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஸ்ட்ராங்கா நிக்கணும் உபதேச ஓடி போயிருங்க அப்படின்னதுக்கு நிகைமையா சொன்ன என்னை போன்றவன் என்னை போன்றவன் ஓடி போவானா ஓடுவானா என்ன போலவன் எவ்வளவு ஓடி போயிருநா மறுதளிக்க மாட்டேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் எப்படிதான் இருப்பேன் அவர் மேலதான் நம்பிக்கையாரு அப்படி சொல்ல முடியுமா ஆனா பாருங்க நேற்று வந்தவங்க உபதேச நிக்கிறாங்க எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம் விளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அவன் ஏத்து வந்தான் அவனுக்கு உபதேசம் அந்த பந்த என்ன செய்யலாம் பிடிக்க முடியாம கை கால கையை விட்டு காலை விட்டு விழுந்து உன் விழா குத்தப்படக்கூடாது விழா குத்தப்பட்டு சொன்ன உன்னுடைய மனவாட்டி ஜீவியன் கரைப்படுகிறது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஜீவியத்தில் நஷ்டம் அடைகிறாய் பலூனுக்கு முள்ளு குத்திட்டாகும் விழாவில் குத்தப்பட்ட முடிஞ்சது விழாவில் குத்தப்பட்ட கொஞ்சம் நெஞ்சு இருந்த எதுவும் போயிடுச்சு சொல்லுங்க விழாவில் குத்தின போது என்ன பரவாயில் ரத்தமும் தண்ணீர் அடுத்து என்ன வந்து முடிஞ்சிச்சு ரீர் வந்து விழாவில் குத்தப்பட்டவனாக குத்தப்பட்டவனாக இருக்கக்கூடாது உபதேச ஜீவியத்தில் உனக்கு நிக்கணும் எனக்கு செய்ய ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து பயங்கர டஃபுங்க ஆனால் விட மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர்லாம் கலெக்டர் ஆகிட்டு தான் நான் எங்க வருவேன் ஒரு பையன் போயிருக்கா மதுரையிலிருந்து நான் ஏதாவது ஒரு போஸ்டிங் அடுத்த பிறந்தான் நான் வருவேன் அது வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன் ஏன்னா நியூ இயர் வரமாட்டேன் கிறிஸ்துமஸ் வேண்டாம் நான் அங்கேயே சர்ச்சையில் பார்த்துக்கிறேன் நான் ஏதாவது போஸ்டிங் ஆனப்பிறதா எங்கே வருவேன் நமக்கு கடை இருக்கடா பெரிய பிஸ்னஸ் இருக்குடா இங்கே வாடா கடையும் வேண்டாம் பிஸ்னஸ் வேணாம் போ அதேபோல் நீ உபதேசத்துக்கு என்ன செய்யணும் நிற்கணும் பிசாசு அவங்கள வந்து உபதேசத்தை தீட்டுப்படுத்துறதுக்காக நீப்பான் விழாவில் குத்தப்பட்டார் அவர் ரத்தம் போனாலும் சரி தண்ணீர் போனாலும் சரி முடிஞ்சிடுச்சு ஓட்டோம் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய உபதேசத்தில் நம்ம நிற்கணும் உபதேசம் தான் முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு இல்லாமல் என்ன ஆகும் நம்ம உபதேசத்தில் நிற்கலன்னா நம்ம என்ன போய் நிற்போம் உனக்கு அறிந்த சத்தியத்தில் குத்திக் கொள்ளுகிறார்கள் அடிமைத்தனம் முழு சரீரமும் எல்லாரோட நீங்க ஆறு பத்து வேற சிலர் அதை விட்டு தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் தங்களை டோட்டலாக அடிமைத்தனம் இரண்டாவது வயிற்றில் பாதிப்பு மூன்றாவது நெஞ்சில் அடிமைத்தனம் இருதயம் நாலாவது மூக்கில் ஐந்தாவது கைகால் ஆறாவது விழா ஏழாவது உங்களையே குத்திக் கொள்றது அது முடிஞ்சு வச்சு விசுவாசத்தை விட்டு சொல்லி விசுவாசத்தை விட்டு அடிமை கண் மாத்திரம் தோல்வி அல்ல கால் மாத்திரம் தோல்வி ஒரு சிலர் வந்து போராடி எனக்கு இந்த பார்வை மட்டும் ஜெயிச்சிட்டே போதும்பாங்க ஒரு சிலர் எனக்கு இந்த நாலு சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னது டஃபுமா ஒரு சிலர் கேட்டா எல்லாமே டப் தான் அது படிப்பு மண்டல ஏறலே தங்களை தாங்களே உருவ டோட்டல் அடிமையா இருந்தா அடிமையா இருந்தா என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் டோட்டலாக உனக்கு கண்லையும் ஜெயம் இல்ல சிந்தையிலும் ஜெயமில்ல பேச்சிலையும் சாப்பாட்டுலயும் ஜெயமில்ல ட்ரெஸ்லயும் ஜெயமில்லை உபதேசத்திலையும் பிடிப்பில் என்ன என்ன அது நம்முடைய ஜீவியை நஷ்டப்படுத்துகிறோம் கொஞ்ச நேரம் எல்லோரும் கண்களை மூடுவோம் நாம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோமா இது ஒரு புது சப்ஜெக்ட்ன்னு நினைக்கிறேன் எனக்கு புதுசு உங்களுக்கு புதுசாக பழசு தெரியல எல்லாரும் கொஞ்ச நேரம் காது குத்தப்பட்டவன் அவன் அடிமை அவன் காது ஜெயிக்கணும் உன்னுடைய காதில் நீ கண்ட சத்தத்தை கேட்டனா எக்கால சத்தத்தை கேட்க முடியாது குதிரையாக இருந்தால் நீ போர்க்குதிரையாக இருந்தால் எக்கால சத்தம் உனக்கு கேட்கும் நீ போர்க்குதிரையாக இருந்தால் தூரத்திலேயே அந்த சேனையின் சத்தம் உனக்கு மோப்பம் கிடைக்கும் எக்கால சத்தத்தை கேட்கறோம் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்பதும் சண்டே ஸ்கூல்ல நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு இது போட்டாங்க அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டா ஏதோ ஒரு சவுண்ட் சொல்றாங்க அந்த சத்தம் வவ்வாளுக்கு கேட்குமா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அன்னைக்கு தான் உடனே எழுதி வச்சுக்கிட்டேன் உலகத்திலேயே உடனே கேட்கக்கூடிய சக்தி உள்ளது யாரு தான் கேட்கும் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அதுபோல நீ இந்த சபையில் சரியான கரெக்டா சத்தம் கேட்கும் வேற சத்தம் கேட்காது எல்லாரும் மூடுவோம் கத்தாவே என் காது குத்தப்பட்டவனாக நான் இருக்கிறேனே கண்ட கதைகளையும் கேட்டு என் காதுல அருவருப்பா இருக்கிறதே சுவாமி என் இருதயம் தீட்டுப்பட்டு போய் கிடக்கிறதே கத்தாவே என் காய் கால்களை கட்டுப்படுத்த முடியாமல் காணப்படுகிறேனே கத்தாவே என் மூக்கு குத்தப்பட்டவனாக என் இருதயம் குத்தப்பட்டவனாக விழா குத்தப்பட்டவனாக என்னையே உருவ குத்திக்கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேனே சுவாமி ஓ குத்தப்பட்டவன் அடிமை அல்லவோ குத்தப்பட்டவன் தோற்று போனவன் அல்லவோ குத்தப்பட்டவன் விழுந்து போனவன் அல்லவோ அண்டவரையே நான் விழுந்து போனவனாக அடிமையாக இந்த சபையில் இருக்க விரும்பவில்லை என்பதை என் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஆவியாளருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க குறைகளை உணர்ந்து அறிக்கை ஜோ பண்ணுவோம் சக்திகள் அன்றி வரும் எனக்கு நெஞ்சயம் தாருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்றி வரும் எனக்கு நின்ஞ்செயம் தாருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்றி வரும் எனக்கு நின்ஜெயன் தாருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்றி வரும் எனக்கு நின்ஞ்செயன் தாருமே